गुरु ேர்ிேவி சதாசரா அஸ்மாதீமூர் சுஷிகேந்திரை பாயனூத்திர ஓ ஜன்மாதா ஜென்மாத்தியசா சூத்திரத்துல முதல்ல ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் இந்த ஜகத்துக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லுகிறது இந்த காரிய காரண சம்பந்தம் வந்து அனுமானத்தினால நிச்சயிக்கப்படுறது இல்லை பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் இருக்கிற கார காரண காரிய சம்பந்தம் வந்து ஸ்ருதினால சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால ஸ்ருதி சொல்லுகிறது பிரம்மந்தான் காரணம்னு சொல்லுகிறது ஆகையினால இந்த ஸ்ருதியை தான் நாம பிரமாணமா எடுத்துக்கணும் அனுமானத்தை பிரமாணமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஸ்ருதி தான் ரொம்ப முக்கியம்ங்கிற கருத்தை நிறைய பார்த்துக்கொண்டிருக்கோம் கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள பேதம் சொல்லப்படுறது கர்ம காண்டத்துல வந்து சாத்திய விஷயமா இருக்கு அது கர்த்தவியம் கிரிய கிரியினாலதான் அடைய முடியாது அது புருஷ தந்திரமா இருக்கு இங்கயோ வஸ்து தந்திரமா இருக்கு ஏன்னா அந்த பூர்வபட்சமாக இருக்கிறவர்களில் கர்மகாண்டி ஒருத்தர் முக்கியமாக இருக்கும் ஆகினால கர்மகாண்டிக்கு சமாதானம் சொல்றதுக்காக இது வந்து கர்மானால கர்மா கர்மத்தினாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது கர்ம விஷயமும் கிடையாது இது வந்து ஞேய விஷயம் பிரமாணத்தை இது பண்ணணும் பிரமாணத்தின் வாலா வாயிலாக வஸ்துவாக நேரடியாக தெரிஞ்சிக்கிறது தான் விஷயமே தவிர வேறு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கோம் கடைசியா நம்ம பார்த்தோம் சமன்வயாத்தியாயத்துல இதனுடைய விஷயங்கள்லாம் இன்னும் விஸ்தாரமா வரும் இப்ப எதை படிச்சிருக்கோமோ அதே விஷயங்கள்னா விஸ்தாரமா சமன்வயாத்தியாயத்துல திரும்பவும் வரும் பிரம் வஸ்துந்திரம் ஏவஸ்து விஷயத்துவா இது இருக்கிற வஸ்து முன்னாடி ஒரு இதுல பார்த்தோம் धिकरण तो भूत ब्रह्म जिज्ञास निषव्यापारतंत्रिया या चोधना चोधना धर्मस्य लक्षणं கேவ் அவோனே நயுஜியத்தை அர்த்த அவோ அவோ அதோட விளக்கம் தான் இதுவும் திரும்பாத்தியில திரும்ப வர போகுது அனுபவ அபேக்ஷா அஸ்தி அதாவது தாக்கர் என்னன்னா அனுமான பிரமாணம் இங்க வேண்டியது இல்லை அனுமான பிரமாணம் அனுமான பிரமாணம் இங்க வேணும் கர்ம காண்டத்துக்கு அனுமான பிரமாணம் தேவையில்லை அது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறபடி பண்ணினா போரும் இங்க வந்து வஸ்துவ புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்றது அதுக்கு அனுகூலமா அனுமானத்தை நாம பயன்படுத்திக் கொள்கிறோம் அதான் பூதவஸ்து இப்ப உடனே பூரபக்ஷி ூத்தேர்த்தே வேக்கிவா இஷைய சம்பந்த அஹ் ஜம்சித்த பிரசித்திச பண்ண முடியாது அத்ரேஷ்யம் அகோத்திரம் அவரணம் அச்சுரம் ததபாணி பாதம் நிச்சயம் விபு சர்வகதம் சுசூக் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது இந்திரியத்துக்கே விஷயம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கிடையாது நிர்குணமான ஒரு வஸ்து கிடையவே கிடையாது அது அவங்களுடைய பூரபக்ஷத்தோட அபிப்பிராயமே நிர்குணமான வஸ்து ஒன்னு கிடையவே கிடையாது நம்ம என்ன சொல்லிடணும் சிம்பிளா சாட்சி நிர்குணஹ போட்டு தேவையில்லை சொல்றதுனால அவங்க வந்து அந்த பாரிபாஷிக சப்தத்தோட டெக்னிக்கலா அது நேரம் இருக்கிறத சொல்லக்கூடாது அயங்கஜஹா சுண்டா தண்டா அப்படி சொல்றாரு இது இது பிரத்தம் அப்படி அனுமான ரசிகா அதனால பிரத்யத்தூட அனுமானத்தினால சொல்றதுல அனுமானத்துல அவங்களுக்கு விருப்பமா பிரத்யக்ஷமாக்கு அனுமீன்தே அனுமான ரசிக்காக எல்லாத்துக்கும் இது போடணும் அயம் கஜஹா இது கஜம் யானையா முன்னாடியே இருக்குது எதுனால சுண்டா தண்டவத்வா தும்பிக்கை எல்லாம் இது யானையா அது தேவையில்லை அது மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் டெக்னிக்கலா சொல்லு இப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம் சகுணசாட்சி சகுணத்துக்கு சாட்சி எதுவோ அது சகுணம் இல்லை அஸ்திவா நான் அஸ்தி சாட்சித் ஞாபகவியம் சாட்சித்வ அதிஷ்டானத்தையாத்தவியம் அதனாலதான் கீதையில அடிக்கடி அந்த கோட் பண்றோம் என்னது हृति-सर्वस्य-Vिष्टितं <laughs> அநிமசுத்தைோக்கேத்திணாந்திரம் <sharpyate> <sharpyate> <sharpyate> <sharpyate> அசத்தம் அல்ல ஜமியம் விஷித்த சொல்லி இருக்கு கடினமா படிக்கிறோம் பகவத்கீதை எளிமையா சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கடினமான பாஷையில கார்கிதமா தார்டியாய அப்படின்னு சொல்றது தார்டியத்துக்காக ரெண்டு வாசிக்க உடனே கேட்கிறான் மறுபூத வஸ்து பிரம்மணா பிரமாணாந்தர விஷயத்துவம் ஏவதி அதான் இருக்குன்னு சொல்றீ அப்படிங்கிற போது இந்த பிரமாணம் வேத பிரமாணம் தேவையில்லையே ஏற்கனவே இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாத தெரியாத பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் வேத பிரமாணம் தேவை அது சித்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்த வஸ்துக்கு பிரமாணாந்தரம் ஆயிடுறது அப்படிங்கிற பிரமாணாந்தர விஷயத்துவமே வேதாந்த வாக்கிய விசாரணை அனர்த்தி கைவ பிராப்தா அவளுக்கு எப்படி இருந்தாலும் வேதாந்த விசாரணை ஆரம்பிக்க கூடாது சன்னியாசம் பண்ணக்கூடாது கூட எடுக்கக்கூடாது குடிமை எடுக்கக்கூடாது ஹோமம் பண்ணிடுவோம் வேதாந்த வாக்கிய விசாரணா அனற்சி காய்து விஷயத்துவே அது பூதவஸ்துவாக சித்த இருக்கும் பட்சத்தில் வேறொரு பிரமாணத்தினால் அறியப்படுவதாக இருப்பதால் வேதாந்த பிரமாணத்தை விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்பட்டாகிறது பிரமாணாந்தரம் என்ன போட்டிருக்கு உங்க இதுல பாத்துருக்கீங்களா உமனோந்தரதி ஆப்தம் திதி </tr>உமனோந்தரस्य யோக உச்சர ஓம் மாதி சேசகம் ஏ அதாவது பிரத்யம் யுக்தம் பிரமாணம் அந்த தெரியும் இருக்குன்னு ஏற்கனவே சித்தவசன்ன எதனால தெரிஞ்சுக்க முடியும் சித்த வஸ்துவை எதனால தெரிஞ்சுக்க முடியும் பிரத்யபிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அபரோக்ஷமாக தெரியறதாக இருந்தாலும் ஆனா இந்திரிய அபிஷேகமாகவும் இருக்குது அது சித்த வஸ்துவாக இருந்தாலும் அது பிரத்யப் பிரமாணம் நீ நினைக்கிற மாதிரி தோன்றினாலும் அது பிரத்யம் எனக்கு நான் இருக்கேன் அகம் அஸ்மி அப்படிங்கறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை ஆகினாலும் சேர்த்துக்கலான் நினைக்கிறான் சங்கராச்சாரிய பிரத்யட்ச பிரமாணமாக இருப்பது போல தோன்றினாலும் அடுத்த வாக்கியத்தை கொடுத்து இந்திரிய அபிஷயத்தேன சம்பந்த அக்ரஹனா இந்திரியத்துக்கு விஷயம் இல்லாதனால அது சம்பந்தம் பிரத்யத்துக்கு சம்பந்தம் இந்திரிய அபித் பிரத்ஷ பிரமாணத்துக்கு சம்பந்த சம்பந்த விசாரணா தெரிஞ்சுக்க முடியும் பிரத்யப் பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது அதாவது வேதாந்த பிரமாணம் வந்து நம்ம நேற்றுக்கு சொன்னதுதான் வேதாந்த பிரமாணம் தான் பிரபல பிரமா முக்கிய அதுக்கு அனுகூல பிரமாணம் வந்து இது பிரத்ஷம் நம்ம அனுபவம் இருக்கு அகம் அஸ்மி அனுபவ அனுகூலம் வேகாந்தம் வந்து அந்த அஸ்மிங்கிறது அகம் அஸ்மின்னு சொல்றதனுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது அதுதான் பிரமாணம் அகமஸ்மி பிரத்யக்ஷ அனுபவம் மாறி தோன்றினாலும் என்ன பிரத்யம்னே வச்சு பிரத்யம்னாலும் இந்திரிய அபிஷேகமா இருக்கு அகம் அப்படிங்கிறது இந்திரிய அபிஷயமா இருக்கு அகம் இந்திரியாணி ஜானாமி மனகா ஜானாமி மனதை நான் அறிகிறேன் இந்திரியானி ஜானாமி ஆகையினால எனக்கு எனக்கு அதுக்கு வந்து அதுக்கு எனக்கு வந்து என்ன சம்பந்தம்ங்கிறத சாஸ்திரம் சொல்லித்தான் புரிஞ்சுக்க முடியும் ஈஸ்வரனுக்கும் இந்த பிரம்மனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள விஷயத்த பேசணும் ஆத்மா பிரம்ம இப்ப சாஸ்திரத்திலே என்ன பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி தானே ஜீவஈஸ்வர சம்பந்த சம்பந்தா அபேத சம்பந்தா சம்பந்தியா அதுக்கு சம்பந்தம் இல்லை இந்திரியத்துக்கு ஏதாவது பிரத்யம் இல்லைன்னு சொல்ற அது பிரத்யப் பிரமாணம் இல்லை அது சித்த வஸ்துவாக இருப்பினும் இதனுடைய சாரம் என்னன்னா சித்த வஸ்துவாக இருப்பினும் அது பிரத்ய விஷயம் அல்ல எனவே வேதாந்தாஸ்திரம் தேவைப்படுகிறது சித்த வஸ்துவாகவும் இருக்கிறது அதே சமயம் அது பிரத்யக்ஷ விஷயமாகவும் இல்லை எனவே சாஸ்திர பிரமாண விசாரம் தேவைப்படுகிறது சரி அது விளக்கம் சொல்றேன் स्वभावतः स्वभावतः विषय विषयानि इन्द्रियाणि विषयानि इन्द्रियाणि न ब्रह्म विषयाणि न ब्रह्म विषयाणि सतिहि इन्द्रिय विषयत्रे अदिहि इन्द्रिय विषयत्रे ब्रह्मणः ब्रह्मणः ब्रह्म इदं ब्रह्मणा संबद्धं कार्यमिति गृहीते ब्रह्मणा संबद्धं कार्यमिति गृहीते कार्यमात्रमेवतु कार्यमात्रमेवतु शिष्यमानं संबंधा சம்பது ஜத்துக்கு உள்ள காரணக்காரிய சம்பந்தம் வந்து பிரத்யம் இல்லை பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் உள்ள காரணக்காரிய சம்பந்தம் வந்து பிரத்யம் கிடையாது அது வந்து கம்யம் ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் அப்படி சொல்றது சம்பந்தம் வந்து இந்திரிய அபிஷயத்துவன நீங்க சம்பந்த போட்டு அப்படிதான் இன்னும் கிளாரிட்டி தெளிவு கிடைக்கும் அதாவது பிரம்ம ஜெகத ஜெகதோ காரிய காரண சம்பந்த அக்ரஹணுக்கும் ஜகத்துக்கும் காரிய காரண சம்பந்தம் வந்து தெரியல இந்திய அபிஷயத்துக்கு விஷயமாக இல்லை என்ன ஜென்மோத்தியதாக தானே சூத்திரம் அதனால சொல்றேன் விஷய விஷயாணி இந்திரியாணி இந்திரியாணி விஷய விஷயாணி இந்திரியங்களோட சுபாவம் என்னது எப்பவுமே விஷயத்தை தான் அது அறியவே தவிர பிரம்மன் அறியாது இந்திரியங்களுடைய இயற்கை யாதனில் இந்திரியங்களுடைய இயல்பு யாதெனில் அது பொருளைத்தான் காட்டுமே ஒழிய பிரம்மத்தை காட்டாது அது காட்டாது பிரம்ம பிரம்ம விஷய இந்திரியாணி இந்திரியாணி விஷய விஷயாணி ந பிர விஷய பிரம்மத்தை விஷயக்கூடியதாக இந்திரியங்கள் இல்லை சொல்லி இருக்குறோம் அத்ரேஷம் அத்ராஹ் அகோத்ரம் இருக்கு அதிருஷ்டம் அவ்வகாரியம் இருக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு சொல்றது ஸ்ரோத்ரஸ்ரம் மனசோ மனா எத் வாசோஹ வாச்சம் சவு பிராணச பிராண சக்ஷு அதிமுச்ச தீரா அதனால இந்திரியாணி பராணியாவும் சொல்ல போனா இந்திரியங்கள் மனசே அறியறது இந்திய மனசுதான் இந்திரியங்களை அறியறதே தவிர இந்திரியங்கள் எங்க பிரம்மனை அறியறது முடியவே முடியாது அதனால பிரம்ம விஷயம் இந்திரியங்கள்னு மனசையும் மனசே இஷ சம்பியமி பிரம்மத்தினுடைய காரியம் அப்படின்னு இது கிரகிக்க முடியும் இந்திரிய விஷயமாக இருக்குமானால் இது பிரம்மத்தினால் சம்பந்தப்பட்டது இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா ஒரு பெரிய மகாத்மா சொல்றாரு பக்தர்கள்லாம் கேட்டுறாங்க இல்லையா ஒரு மகாத்மா சொல்றார் எனக்கு நான் பார்த்துட்டேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சது அது ஒரு அதுக்கு ஸ்பெஷல் கண்ணு ஆனும் யோக யோக கண்ணு ஆனும் எப்படி அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷவர் கிருஷ்ணர் கொடுத்தாரோ அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லுமா அந்த திவ்ய சக்ஷு எனக்கும் கிடைச்சது சக்ஷுன்னு சொன்ன மாதிரி அவர் சொன்னார் அதுல இருந்து நான் பார்த்தேன் ஈஸ்வனுக்கும் ஜகத்துக்குள்ள சம்பந்தத்தை நான் பார்த்தேன் அப்ப ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்குள்ள சம்பந்தத்தை அவர் பார்த்தேன்னு சொல்ற பொழுது பக்தன் என்ன பண்ணுவான்பா அவர் பேர்ல ரக்தி வச்சிருக்கான் அதனால அவர் சொல்றத நம்பத்தான் முடியுமே தவிர இவனுக்கு இது இவனுக்கு இங்க சொல்ற பிரம்மன் வந்து சாஸ்திர வேதாந்தத்தில் நம்ம சொல்ற பிரம்மன் வேற அவங்க எல்லாரும் அனுபவமா சொல்றாங்க நான் வந்து பார்த்தேன் அகம் திருஷ்டவா யோக சக்தியில பார்த்தேன் வச்சுங்களேன் சரி பொய் சொல்ல மாட்டார் சுவாமின்னு நம்ப மாட்டாங்களா என்ன அதுதான் ஆனா அப்படிலாம் சொன்னா ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு சொல்றேன் சரி தெரியுது அப்படிலாம் ரொம்ப கதையெல்லாம் விட்டா அது இன்னொருத்தனுக்கு அது வேற விதமா தெரியும் அப்புறம் உடனே என்ன ஆயிடும் நம்ம சிருஷ்டி பிரியா மாதிரி ஆயிடும் ஆளாள் சொல்லிட்டு இதம் பிரம்மணா சம்பந்தம் பிரம்மணா காரியம் இஷ்யேத ஆனா இல்ல நம்ம அனுபவத்துல எப்படி இருக்கு காரியமே மாத்திரமேவதுமானம் கிம் பிரம்மணா சம்பந்தம் இது நிசக்கியம் நிச்சயதம் இங்க தான் நம்ம வந்து அல்லான்னு சொல்றான் பரமலோகத்தில் இருக்கிற பரமபிதான் ஆளாளு கொண்டு சொல்றாங்க தெளிவா இருக்கும் இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்குறதுக்காக தான் சொல்றாரு காரியமே மாத்திரமே விரியமானம் நம்ம வந்து காரிய மாத்திரம் தான் தெரியுது நமக்கு உலகம்தான் தெரியும் காரணம் தெரியல காரணத்தை பத்தி சொல்றது எது ஸ்ருதி காரியம் மாத்திரம் நமக்கு பிரத்யட்ச பிரமாணத்தினால தெரியுது காரணம் நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியல கிம் பிரம்மணா சம்பந்தம் பிரம்மத்தோடு தொடர்புடையதா கிம் அந்நேன கேன சித்வா சம்பந்தம் இது நிச்சயத்தும் ந இந்த பூத்த சாஸ்திரம் சொல்லி அந்த பூத்த வஸ்துவான பிரம்மன்ல இருந்துதான் சாஸ்திரம் சொல்லி அது சித்த வஸ்துன்னு சொல்றது அது புருஷ வஸ்து தந்திரமாகவும் இருக்கு அது சித்த வஸ்துவாக இருக்கு அதுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் சொல்றது அந்த சம்பந்தம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா கர்மகாண்டத்துல கூட என்ன சொல்றோம் ஹோமம் பண்றது பிரத்யக்ஷம் பலன் கிடைக்கிறதும் பிரத்யக்ஷம் ஆனா அந்த பலனுக்கும் ஹோமத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே அதத்தான அதிருஷ்டம் சொல்றோம் அந்த அதிர்ஷ்டத்தை சொல்றதுக்கு தானே சாஸ்திரம் கர்மகாண்டத்துக்கு இந்த நியாயம் இருக்கு அது சாத்திய விஷயம் இங்கேயோ சித்த விஷயம் ஆனா சித்த விஷயமா இருக்கிற பிரம்மனுக்கும் ஜகத்துக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்கே அது வேதாந்த சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் இது நான் புதுசாக சொல்றேன் அதுல எப்படி அதிர்ஷ்டங்கிறது கேவல கர்மகாண்ட துவார்த்தும் சக்கியதே இது அதே மாதிரிதான் இங்கயும் புரிஞ்சுக்கணும் ஞான காண்டத்தின் வாயிலாகத்தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மத்துக்கும் அனாத்மஸ்வரூபமாக இருக்கிற மனம் புத்தியாதி ஜெகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம் மித்யா சம்பந்தமா சத்திய சம்பந்தமா சத்திய சம்பந்தமா நித்யா சம்பந்தமா அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும் கடைசியில வந்து முடிவு பண்ற போது ஆமா அனாத்மான ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு ரெண்டும் சத்தியம்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட கூடாது பண்ணணும் கவனிச்சு புரிஞ்சு காரிய மாத்திரமே வந்து விஷயமானம் கிம் பிரம்மண சம்பந்தம் கிம் அன்பேன சித்வா சம்பந்தம் அதனால அவன் சொல்றான் முஸ்லீம் எங்க சாமி தான் உண்மையான சுவாமி எங்க சுவாமியை கும்பிடாதவன் காபியர் அவன் அடிக்கணும் உதை கொல்லடி அடிக்கணும் சொர்க்கத்துக்கு போறான் அதுல பேசினது இந்த பெட்டி அடிச்சிருக்கு அவன் சொல்லாம் நாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறோன்னு அப்ப கீழே பூமியில் இருக்கிறவனா நிறைய சொர்க்கத்துக்கு போறான் எல்லாரையும் நிறைய அடிச்சு அதுல இருக்கிற அவங்க நரகத்துக்கு அனுப்புறதன் வாயிலாக இவன் சொல்கிறதுக்கு வரும் எப்படி இருக்கு இஸ்லாம் மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்திலேயோ ஆத்மாவும் கடவுளும் ஒண்ணும் சொல்லுவானா சொல்லுவானா ஒருத்தாளும் சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கிற போது அவங்க சொல்ற கடவுள் நம்ம சொல்ற கடவுளும் ஒண்ணு நம்ம சொல்ல முடியும் ஒருத்தரும் சொல்றது நம்ம குரூப்ல விசிஷ்டாத்வத்தை சொல்ல மாட்டேங்கிறான் சைவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க சாக்டர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும் சொல்றது இல்லை அப்படி இருக்கிறவர்கள் அவன் எப்படி சொல்லுவான் அதனால ஒரு நமக்குள்ளேயே பிரிவு எல்லாம் இருக்கு மகாவிஷ்ணுனா நாராயணனை தவிர வேறவன நினைச்ச கொண்டு மறந்தும் புறந்தொழார் மறந்தும் புறந்தொழார் அவ்வளவு தூரத்துக்கு இந்த ராகத்வஷத்தை என்னப்பா இந்த காரியமான ஜெகத்து பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டதா வேற எதனாலோட சம்பந்தப்பட்டதா கிம் அந்நேன கேன சித்வா சம்பந்தம் இது சக்கியம் நசியம் நிச்சயம் பண்ண முடியுமா சாஸ்திர பிரமாணம் வினா நிச்சயத்தும் ந சக்கியம் வேதாந்திரமாணம் அதுல வேற என்னுக்கு ஏக கருத்து கர்த்தாவா அநேக கர்த்தாவா இந்த வீட்டை கட்டினது யாருன்னா நிறைய கொத்தனாரு கட்டினாருன்னு அப்ப வந்து யாரு மெயினப்பா இல்ல ஒரு வசூ தான் வரணும் ஏக கர்த்தாவா ா அப்புறம் நம்ம ஊர் கூட்டணி ஆட்சினர் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய பணநாயக கூட்டணியை தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணும் கிடையாது இத்தனை பேர் சேர்ந்து ராஜ்யம் பண்ண என்ன ஒண்ணு பாவம் பொம்மை மாதிரி ஒருத்தருக்க நகர கூட முடியல விட அப்புறம் அவருக்கு அது எத்தனை நாளைக்கு இருக்குமோ தெரியல அவருக்கு போகும் அதுவா சம்பந்தம் இது நிச்சயத்தும் ந சக்கியம் என்னன்னா ஜன்சூனூயித்த லக்யித்தம் ப்குரு பித்தரமுகவோம் யிஞ் தனய வாக்கம் ஆனந்த னந்தாத்தீவம் பிரயீதி அனீயுத்த स्वरूपाकार, उदाह तस्माजन्मा जन्मादि इतनेक्यकुसुम ग्रथना सूत्राण्यादाहचार्य वाक्या विचारण अध्यवसान निवृत्ता हि ब्रह्मावगति न अद्रणा निर्वृत्ता சத்சு வேதாந்த வாக்கிய ஜகதிகாரணவாதிஷுமான இந்த அனுமானத்தினாலும் உங்களுக்கு ஏன் இப்படின்னா டெவலப் பண்ணிருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் எதனால இப்படி வந்ததுங்கிறது சொல்லி ஆகணும் சொல்றேன் ஏன்னா இதுவரைக்கும் கரெக்டா வந்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் கர்த்தவ்யேகி விஷயத்தை கர்த்தவியேஹி விஷயம் அபேக்ஷா அஸ்தின்னு சொல்றேன் ஏன் அந்த டாபிக் தனியா ஒரு மாதிரி போறதுன்னு தெரியணும் போயிட்டு வஸ்துதந்திரம் புருஷதந்திரத்தை சொல்லி கொண்டு வரதுனால திரும்பவும் கர்மகாண்ட விஷயத்தை வந்து ஒரு ஸ்லைட்டா டச் பண்ணி அதனால வந்து அதுக்கு வேணாம் அனு அதுக்கு வேண்டாம் அனுமானம் தேவையில்லா இருக்குன்னா இங்கே அனுமானம் தேவை நாங்க அனுமானம் வேண்டான்னு சொல்ற குரூப் இல்லை ஆனா அனுமானத்தினால மாத்திரம் நாங்க ஒத்துக்கிறது இல்லை கர்மகாண்டத்துக்கு அனுமானமே இல்லாம பண்ண முடியும் சாதாரணமா உடனே கர்மகாண்டி வந்து சொல்லலாம் பாத்தீங்களா நீங்க கர்ம அனுமானம் வேண்டாங்கிற மாதிரிதான் உங்களுக்கு அனுமானம் வந்து வேண்டாம்னு நினைக்கிற மாதிரிதான் நாங்களும் வேண்டாம்னு நினைக்கிறோம்னு சொல்லிடக்கூடாத நம்ம அவங்க சொல்லிடக்கூடாது அதுக்காக என்ன பண்றோம் ஒத்துக்கிறோம் அனுமானம் தேவையில்லை தேவையில்லாம பேசணும்னு சொன்னா அவன் கட்சி போன கட்சிக்கு அவனுக்கு தர்கோபிரமிதே பூர்வம்சகர்லாம் கேவல ஸ்ருதி வேதாந்திகளாகிய நாம் வந்து அதுவும் அத்வைத சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நாம் தற்கோபிரம் எடுத்துக்கணும் ஆகையினால இதுல என்ன சூட்சம் இருக்கு நம்ம வந்து முதல்ல என்ன சொல்றோம் இந்த இதுல வந்து இந்த ஜென்மாதி சூத்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறத வந்து அனுமானமா எடுத்துக்கப்படாது அது வேதாந்த வாக்கியமா தான் எடுத்துக்கணும் அப்ப உடனே கர்ம காட்டி கேட்கக்கூடும் நீதான் அனுமானம் ஒத்துக்கிறது இல்லையே அனுமானத்தை இப்ப நீ ஒத்துக்கலையோ அப்ப எங்க குரூப்புக்கு வாங்க அனுமானத்தை ஒத்துக்கிறது நாங்க ஸ்ருதி சொல்லி இருக்க கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் இல்ல இல்ல ஸ்ருதி சொல்லி இருந்தாலும் தர்க்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்ல தர்க்கமும் ஸ்ருதியே எங்களுக்கு சொல்லி இருக்கு தர்கோபிரித ஸ்ருதி தான் எங்களுக்கு பிராதானியம் அதனால கேவல ஸ்ருத்தின்னு சொன்னா அவன் என்ன சொல்லிடுவான் யாவர் ஜீவன கிரகோத்திரம் ஜஹோதி அதுக்கெல்லாம் இங்க பிரமாணம் கேட்கக்கூடாது வேற ஏதாவது அனுமான பிரமாணம் கேட்கக்கூடாது பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் நித்யம் அதுக்குலாம் அனுமானம் கேட்காது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ருதியே வந்து அனுமானத்தை சொல்லி இருக்கு ஆகையினால ஸ்ருதியில கர்ம காண்ட வாக்கிய வாக்கியத்துக்கு பிராமணியம் இருக்கிற மாதிரியே ஞான காண்ட வாக்கியங்களுக்கும் பிராமணியத்துவம் கொடுக்க மாட்டேங்க அது கர்மகாண்டி ஏன்னு கேட்டா ஸ்ருத்தில இதுதான் பிரதானமா சொல்றது முழுவதும் அவங்க புத்தியில இருக்கு அதனால ஏதாபுர உட்கார்ந்து கர்மகாண்டியோட மனசு நமக்கு புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும் இந்த வசதந்திரம் புருஷந்திரம்ல அவர் காரணம் என்னன்னு கேட்டா அவங்க மனசுல அந்த அபிப்பிராயம் இருந்து கொண்டு இருக்கு நீ எப்ப மாத்திரம் பிரமாணம்னு சொல்றியோ அப்ப நீ நாங்க சொல்ற கர்மாவனுடைய கர்ம நாம் மோக்ஷா அப்படிங்கிற வாதத்தை நீ வேண்டி வரும் அப்ப என்ன சொல்றோம் இல்ல கேவல ஸ்ருதியை மாத்திரம் நாங்க எடுத்துக்கல ஸ்ருதியிலேயே தர்க்கம் சொல்லி இருக்கு ஆனால் தர்க்கத்துக்கு உட்கார ஸ்ருதியைத்தான் எடுத்துவாரு அவங்களும் நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா அவங்களும் பிரமாணம் தான் நாமளும் ஸ்ருதி பிராமணிக்க ஆனா அவங்கன்னா கேவல ஸ்ருதி பிரமாணவாதிகள் நம்ம வந்து கேவல ஸ்ருதி பிரமாணவாதிகள் இல்ல தர்க்கோபிரம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஸ்ருத்தினால்தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் சந்தேகம் கிடையாது ஆனா அத வந்து அதுக்கு சப்போர்ட்டா தர்க்கத்தை யூஸ் பண்றோம் அதனால அப்ப விரும்புவ தர்க்கத்திலேயே பண்ணிவிடலாமே அப்படின்னு தார்க்கிக்க வந்து கேட்கலாம் கேவல தர்க்கத்திலே நெய்யாய்களெல்லாம் பண்ணுகிறார்கள் சாங்கியர்கள்லாம் பண்ணுகிறார்கள் பிரதான காரணவாத யோகிகள் பண்ணுகிறார்கள் ஒரு இடத்துல சொன்னார் அந்த பதஞ்சலியோட மதம் கூட சொன்னார் பதஞ்சலியோட மத்திய அஸ்தி தத் வெத்திரிகா ஈஸ்வரகா சர்வஜா சர்வசக்தி ரீதி கேச்சு அப்படின்னு அது வந்து நம்மளும் சொல்றோம் பதஞ்சலியோட மதம் நிறைய சொல்றோம் எதுக்கு சொல்றேன் அவங்களுக்குள்ள இப்படி அனுமானத்தினாலேயே நிர்ணயம் பண்ற ஒரு விருப்பம் இருக்கு யாருக்குர்களுக்கு இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்க்கிறோம் அதாவது கேவல தார்க்காக கேவல ஸ்ரோதீனாக என்ன அர்த்தம் ஸ்ருதிவாதிகள் கேவல ஸ்ருதிவாதிகள் கேவல தார்க்கர்கள் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டும் சேர்ந்துதான் பிரமாணம்னு சொல்றோம் நல்ல பூர்மசா கேவல ஸ்ருதி தாக்கிக்கிறான் கேவல தர்க்கம் சங்கராச்சாரிய என்ன சொல்றாங்க அப்ப அந்த கேள்வி வந்தது அவன்கிட்ட இந்த கேள்வி அவன் கேட்டான் அனுமானமே போருமே அப்படின்னு அனுமானம் போராது காரிய காரணத்தை எப்படி கண்டுபிடிப்பேன் அனுமானத்துக்கு எப்பவுமே என்ன வேணும் பிரத்யமா காரிய காரண சம்பந்தம் தெரிஞ்சா தான் சொல்ல முடியும் அனுமானத்துக்கு இங்க பிரத்யமா சம்பந்தமே தெரியலையே எத்தனை எத்தனை தூமஹா தத்திர தத்திர வன்னிங்கிறது வந்து ஏற்கனவே அனுபவத்தினுடைய அடிப்படையில் தானே சொல்றோம் ஏற்கனவே புகையின் நெருப்பையும் பார்த்திருக்கோம் ஏதாவது வியாப்தி சொல்ல முடியுமா பிரம்மன் தான் ஜெகத்துக்கு என்ன பிரமாணம் ஜெகத் முழுக்க காரியமாகிய ஜகத் முழுக்க காரணமாகிய பிரம்மன் வியாபிச்சிருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா ஸ்ருதி பிரமாணம் அதுக்கு சம்மதமான தர்க்கமும் சேர்ந்துதான் ஏன் நம்ம தர்க்க பிரமாணத்தை கொண்டு வர்றோம்னு கேட்டா கர்மகாண்ட கர்ம காண்ட வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்காக கர்மகாண்டத்தை பரம தாற்பயமா எடுத்துக்காம இருக்கிறதுக்காக அனுமானத்தை கொண்டு வரும் அனுமானமே அனுமானமே போறோம்னு அவங்களும் சொல்றாங்க இல்லையா அது கூடாதுங்கிறதுக்காக ஸ்ருதியை எடுத்துக்கிறோம் அல்ல இவங்களையும் ஒத்துக்கிறது இல்லை அவங்களையும் ஒத்துக்கிறது இல்லை சேர்த்து நம்ம சொல்றோம் இது இந்த இடத்துல இந்த இந்த இதுக்குள்ள அடங்கி இருக்கும் அந்த சூக்மத்தை இன்னும் தெளிவாக நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் இதுதான் சூக் லதஸ்மா ஜென்னாதி சூத்திரம் 나 அனுமான உபન્યાசार्थம் த சூத்திரம் வந்து அனுமானத்துக்காக இல்ல^{(1)} என்றே ஆனா அனுமானத்தை நாம பயன்படுத்துறோம் அது முன்னாடி சொல்லிட்டாரேலியா த அர்த்தగ్రహண 다르ధ్యாயে அனுமானம் அபி வேதாந்தவாக்கியவிரோதி பிரமாணம் भवतु नนิவார్యதே தவிரோதி வேதாந்தவாக்கியவிரோதி பிரமாணம் நนิவார్యதே अस्माभि^{(2)} என்றே இந்த வேதாந்தவாக்கிய பிரదర్శனार्थம் வேதாந்த வாக்கியத்தை காட்டுறதுக்காகத்தான் இந்த ஜென்மாதி சூத்திரம் சரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே எந்த வாக்கியம் வேதாந்த வாக்கியம் வந்து இங்க லக்ஷ குறித்து காட்டுவதற்கு விரும்பப்பட்டு இருக்கிறது லக்ஷயித்தும் இஷ்டம் லக்ஷயித்தும் இஷ்டம் லிலக்ஷிதம் எந்த ஒரு எந்திரமானது குறித்து காட்ட விரும்புகிறதோ எனில் சொல்லுகிறோம் கேட்பாயாக சொல்றம் உபசாரா பிரம்மேதி பிரம்மனை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கோன்னு கேட்டான் அதெல்லாம் விட்டுவிட்டார் மகிம வியக்கடைசீ முடிக்கிறவங்க சொல்லப்பட்டது ஆனந்தூத்தினா ஜீவந்த ஆனந்தம் பிரயன் அம்வி ஒரு அன்னத்தை விட்டுட்டார் அதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சைஷா வித்யா பரமேதி சொல்லி இருக்கு ஆக அந்த வாக்கியத்தை மாதிரி கடைசியா கொண்டு நடிச்சுட்டார் தசிய ச நிர்ணய வாக்கியம் ஆக ஆனந்தாத் இந்த இடத்துல ஆனந்த சப்துறிக்கிறது ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உடனே அந்த வாக்கியம் வரணும் லக்ன சங்கராஜர் ஆனந்தா தேவ கல்விமானிங்கிறார் ஆனந்த ஆனந்திரோஸ்வா தத் விஜிஜாசஸ்வ திரமேதி ஆனந்தோதி வாக்கியம் எல்லாம் ஆனந்தாத் தேவன் சொல்லுட்டம் அப்பா அன்யி அபிம் ஜாத்தீய காணி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ ஸ்ருத்தில எல்லாம் எடுத்துங்கோ முண்டகத்தையா இருந்தாலும் சரி எல்லாம் எடுத்துக்கொள்ளம் சத்யம் யுதீப் பாவகா விஸ்ஃபுலிங்கா சகசிரபவன் தராசோமியா தைவாந்தி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கும் நான் நித்தியம் பாராயணம் ஞாபகம் இருக்குதுன்னா எப்போ படித்ததை வச்சு நான் வண்டி வண்டி உங்களுக்கு அதான் வேலையே தான் எனக்கு இருக்கிற வேலையை வேற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க வேலையை தான் மந்திரம் சொல்றபோது அந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதா வரலான்னு எனக்கு தெரியும்ல இந்த ஸ்ருதி எவ்வளவு தூரம் வேலை செய்யறதுன்னு உண்டைக்க ஸ்ருதி கிளீனா சொல்லி இருக்கு எப்படி வந்து அக்னி வந்து சஹசிரச பிரபவந்தே சருப்பா அக்னி வந்து தெரிக்கணும் அதெல்லாம் வந்து அப்படியே அது ஒண்ணுமே அதனுடைய அதனுடைய தன்மையோட இருக்கு அப்புறம் என்னன்னா தத் செய்ய அதுலேயே ஒடுங்கி விடுகிறது அது மாதிரி அக்னி தத்துவத்தை அக்னி தத்துவத்திலிருந்து அக்னி அப்புறம் கடைசியில் அக்னி தத்துவம் எங்க போறது அக்னியிலயே ஒடுங்கிடும் அது மாதிரி பிரம்மன்ல இருந்து எல்லாம் தோன்றி பிரம்மன்லயே ஒடுங்குறதுன்னு உபநிஷத்து அழகா சொல்றது இந்த மாதிரி வாக்கியம் இப்ப இது ஒரு வாக்கியம் தோணித்து நிறைய சொல்லணும் அதாவது இந்த மாதிரி வாக்கியங்களா கண்டுபிடிக்கணும் அதாவது அதுல இருந்து தோன்றி அதுலயே இருந்து அதுலேயே ஒடுங்கிறது இந்த தைத்திரேஸ்வரி தான் பிரசித்தமா இருக்கு இன்னும் எங்கெல்லாம் வர்றதோ வையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்டம் மய் சர்வம் ஜாதி தியம்மாத்வயஸ்மியம் இத்தீனா ஜாத்திய காணி வாக்கிய உதாஹர்த்தவிய நான் எல்லாம் நிறைய சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் நிறைய படிக்கணும் தெரிஞ்சுங்க ஸ்ருதியை நிறைய பார்த்து தெரிஞ்சுங்க அன்யாணியம் ஜாத்திய காணி வாக்கிய ஏன் ஜாத்தியகாணி வாக்கியானின்னு சொல்லிட்டு வேறதா ஜாக்கிரதையா போடணும் நித்திய சுவாவ சர்வஜ ஸ்வரூப காரண விஷய உதாகர்த்தவ்யானி அதாவது நித்திய சுத்த புத்த முக்த பிரம்மணான நிர்குண பிரம்மனிடத்திலிருந்து நிர்குண பிரம்மன காரணமா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் என்ன பண்ணணும் உதாகர்த்தவ்யானி மேற்கோளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எங்க சொல்லி இருக்கு திரும்ப இருக்கு அதிகரம் இப்போ இந்த இது ஒரு தனி அதிகரன் ஜன்மாதி அதிகரன் ஜிக்னாசாதிகரணம் இது வந்து ஜன்ம ஜென்மாதி அதிகரணம் जन्मादी अधिकरण जिधरण जन्माद अधिकरण जिधरण जिजाण विषय वेदांत विषय कह शास्त्र आरभ अभी पूर्वपक्ष आरणीय अभाव கிடையாது பிரயோஜனம் கிடையாது அதின அபாஸ்திரம் நரம்பணீயம் பூர்வபக் நம்ம என்ன சொல்லணும் அனுபந்தம் ஆரம்பிந்த கிடையாது அதிகரணி கிடையாது சொல்லலாம் அப்ப அந்த அதிகரணம் கிளியர் அதே மாதிரி ஜென்மாதி அதிகரணத்துலயும் என்ன விஷயம் என்ன விஷயம் என்னபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்ன சங்கத்தி பிரம்மஜிக்னாசாவுக்கு போட்டாச்சு அப்ப அதிகரண சங்கதி என்ன பிரம்ம லட்சணம் பிரம்ம லட்சணத்தை சொல்றதா இங்க சங்கதி அதிகரணே விசார விஷயா ஜிக்னாசா சூத்ராதிகரணே எது ஒவ்வொன்றையும் அதிகரண சூத்திரத்துக்கு தெரியலன்னு சொன்னா சூத்திரம் படிச்சு பிரயோஜனம் கிடையாது இவ அத்திராபி விஷயாதி அங்காணி விசாரிய Yena Vedanta Vedanta Vedanta Asya Enda ீவன் Vedanta எூத்தி ஜாயன் வேதாந்தவியம் இங்க இங்க ஜன்மிக अ संशय यद्य सूत्रे वेदातवाक्य विचारचिक गिंचिन् उपलब्य है सूत्राक्षरा जन्माद्री बोधन उपक्ष लक्ष्य जन्म ब्रह्मवाक्य ஜன்ாரணியந்தான்க்கியம் அவபோதையதி நவா இந்த சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் வந்து பிரம்மஸ்வரூபத்தை வந்து உபதேசிக்கிறதா இல்லையா பிரம்மனுடைய ஸ்வரூபத்தை இது காட்டுகிறதா இல்லையா சொன்ன இல்லையா லட்சணப் பிரமாணாபியம் வஸ்து சித்திகி லக்ஷண பிரமாணாபியம் வஸ்து சித்திகிறத நீங்க கொஞ்சம் திருஷ்டாந்தினாதான் புரியும் இப்போ நான் திடீர்ன்னு சொல்றேன் ஒருத்தரோட பேரை சொல்லி அவர் இங்க இருக்காரா அப்படின்னு கேக்குறேன் திடீர்னு கேக்குறேன் அவர் இங்க இருக்காரா ராமநாதன் இங்க இருக்காரா அப்படின்னு கேட்டேன் ராமநாதன் இங்க இருக்காரு கேட்டா ஒன்னா ஒருத்தர் கேட்டார் யார் ராமநாத ராமநாதன் சொல்றீங்க கிடையாது யார் ராமநாதன் இந்த பாருங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த பக்கத்தில் இந்த பிரம்மச்சாரிய மூணு பேர் ஆறு பேர்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு கழுத்துல துண்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து இருக்காரு கருப்பா இருக்காரு அவர் தான் இருக்காரு அவர் தான் அப்ப வந்து எப்படி தெரியுதுன்னா சொன்ன உடனே புரியுது கண்ணால பாக்குறாரு அந்த லட்சணங்கள்லாம் தெரியறது ராமநாதன் சொன்ன உடனே அந்த பிரமாணம் இப்படி இருப்பார் அவர் நெட்டையா இருப்பார் அந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு ஒரு லட்சணம் கண்ணாடி போட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த லட்சணத்தை சொன்னா அந்த ஆள் இருக்காருங்கிறது தெரிஞ்சு சில சமயம் வந்து இப்ப வந்து குழந்தைகிட்ட சொல்றோம் யாருக்கும் சொல்றோம் கண்ணுதான் பிரமாணம் என்ன சொல்றோம்னா சந்திரனை எது சந்திரன்னா இந்த மாதிரி பெருசா இருக்கு பார்த்தியா பெரியது அதுக்கு பேரு தான் சந்திரன்னு பேரு சின்ன சின்னதா இருக்கு பத்தியா அதுக்கெல்லாம் லட்சணம்னு அது அதெல்லாம் வந்து நட்சத்திரம்னு பேரு அப்படின்னு சொல்லணும் கண்ணுங்கிற பிரமாணத்தினால அந்த வஸ்துவோட லட்சணத்தை சொன்ன உடனே அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது சந்திரனுங்கிற நாமத்தை சொன்ன உடனே அந்த வஸ்துவ தெரிஞ்சுக்கிறது ஆக லக்ஷண பிரமாணாத்யான் பிரம்மன் இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன பிரமாணம் வேதாந்தம் தான் பிரமாணம் பிரம்மனுக்கு லக்ஷணம் என்னன்னா ஜகத்கார லட்சணம் ரெண்டு இருக்கு ஸ்வரூப லட்சணம் தடஸ்தலக் ரெண்டு இருக்கு ஆக தடஸ்த லட்சணமாகவும் இப்ப இங்க சொல்லி இருக்கிறது लक्षण संशय ब्रह्मस्वरूपवाक्य अबोधतत्वशंका उच्य जगत जन्मन அஸ்மதாதிபி ஜகதூதி அசக்கிய உபலம்பமான நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அந்த பிரம்மன் சொல்றதே தெரிஞ்சுக்கிறது ஜென்மாதி காரண ஏகசிய வஸ்தூரக அதிருஷ்டத்துவ நம்ம உலகத்துல உதகத்துக்குள்ள ஒரு ஒரு காரணம் தெரியுது ஆனா உதகத்துக்கே காரண பொருள் நமக்கு தெரியலை தெரியலை லோகேச்ச காரிய ஜெகத் ஜென்ம யசோக்த லக்ஷனே அசம்பாவிட இப்படி எல்லாம் பிரம்மனுக்கு ஒரு லட்சம் சொல்ற போது அப்படி ஒரு பொருள் இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது ஜெகதஹா ஜென்மாதி பிரம்ம யுத்த எது ஜகத்திலிருந்து எதிரிடமிருந்து இந்த ஜெகத் உற்பத்தியாயிருக்கோ அதுதான் பிரம்மன் சொல்லும் பொழுது தாவன் மா என்ன அத சொ பிரம்மஸ்வரூபத்தை சொல் அவ்வளவு ஏற்படுதில்ல ஞான அனுதயாச்சம் லட்சணம் பவித்து அருகதி பாதி அருகதி பாதி இது லட்சணம் ஆகுமா ஜகத்காரணம் பிரம்மன் சொல்ற போது இந்த லட்சணம் பொருந்துமா ஜகத் காரணத்துவ லட்சணம் பிரம்மத்துக்கு பொருந்துமாங்கிறது கேள்வி நிர்தோஷஸ்ருத்தி உபதிஷ்டத்துவாத் இதம் லட்சணம் பவேதித்யாவும் இத்தபி பாதி ஆனா சாஸ்திரம் பொய் சொல்லாது ஆனா நமக்கோ புரிய மாட்டேங்கிறோம் ஆகினாலும் விசாரம் பண்ண எப்படி சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் வந்து நிர்தோஷஸ்ருபதிவா ஸ்ருதிக்கு தோஷம் கிடையாது ஆகையனால இதம் லட்சணம் பவேதி பாதிப்பி பாதி அத்தி அத்தம் சம்சயம் பிரம்ம லட்சணம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு அந்த பிரம்ம லட்சணம் விளங்குவதில்லை ஆனால் சாஸ்திரமோ பொய் சொல்லாது எனவே நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது நம்முடைய அனுபவத்திற்கு பிரம்மம் எட்டவில்லை ஆனால் சாஸ்திரமோ பிரம்மத்திலிருந்துதான் ஜெகத் தோன்றியிருக்கிறது என்று சொல்லுகிறது எனவே எப்படி பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும் எனவே இந்த சந்தேகம் ஏற்பட்டு அது அதிகரணத்துல இது அப்போ எதோவாயிமானி பூதாதிதாயம் தேங்குற ஸ்ருவாக்கியம் இப்ப இந்த ஜென்மாதி சூத்திரத்துக்கு அதிகரணத்துக்கு ஜென்மாதி அதிகரணத்துக்கு விஷயம் அப்படி லட்சணம் சொல்லப்படுற பிரம்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது சந்தேகம் அப்படி சந்தேகம் இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்ப வந்து பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான் கிடையாது அப்பிரசித்தவா சாஸ்திரமே ஆம்நாயச கிரியார்த்துவாங்க கிடையாதுனால இருக்கு சொல்லி ஆகணும் வந்து இதன்மாதி அதிகரணம்சத்தாந்தா சங்கத்தி சொல்ல சொல்ல அதிகரண சங்கத்தியும் அதிகரணத்துல என்ன சொல்லிருக்கு பிரம்மஜிக்யாசா கர்த்தவியான்னு கேட்டிருக்கேன் அதனால பிரம்ம லட்சணத்தை சொல்ற சங்கத்தி இதுல இருக்கு அந்த அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் பிரம்ம லட்சணத்தை அதிகாரணம் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அதிகரணமும் ஒரு ஒரு சூத்திரத்தை உடையதாக இருக்கிறது ஆக எத்தோ ஜென்மாத்தியத்தகான்னு சொன்னத்துக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கறதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்ல போறது சாஸ்திர யோகித்வா இதனால சொல்லி இருக்கு ஏன்னா கர்மதாண்டிக்கு இது வந்து கற்பனை சொல்லிடுவான் ஓம் புத்தின்னு எப்படி கற்பனை பண்ணிருக்கேன் பிரம்மன் அவங்களுக்கு அவங்க மதத்துல வந்து ஈஸ்வரனே கிடையாது கர்மம் வந்து எவ்வளவு யாகங்கள் பண்றோமோ வாஜப்ப யாரும் சோம யாரும் இந்திராதி தேவதைகள்லாம் கொடுக்கணும் நான் கர்மா பண்ணிருக்கேன் நீ கொடுத்தா நீ வந்து கொடுக்கலன்னா அவனுக்கு அடிவடை அப்படின்னு மாறி நான் வேலை செஞ்சிருக்கேன் நீ சம்பளம் கொடுத்தாடணும் செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்தாடணும் அப்போ என்னன்னா அவனோட கொள்கை என்ன வேலையே சம்பளம் கொடுக்கறது வேலையை பார்த்த ஒருத்தவங்களுக்கு தான் இல்லை அதுவே கொடுக்கறது அதனாலதான் வந்து உபதேச சாரத்துல எல்லாம் சொல்கிறோம் கர்த்தூராஜ்யா பிராப்தியத்தை பலம் கர்ம கிம்பரம் கர்ம தடம் ஆனால் அவங்களுக்கு கர்ம ஜடம் இல்லை கர்மம் வந்து சேத்தனம் மாதிரி அதுக்கு ஒரு சக்தி அபூர்வம் அதுக்கெல்லாம் அந்த சக்தி அதனால் ஒண்ணு பண்ண வேண்டியது ஓம் ஈஷ்வரோ குருராத் மூர்த்திபேதவி மூர்த்தே நம ஓம் திந்தூ